ேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் காரைக்குடியில உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு பத்தாம் வகுப்புக்கு போ போறேன் நான் இந்த சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் தாமஸ் ஆல்வாய் கெடிசன் அவங்க வாழ்க்கையில கண்டுபிடிச்ச மொத்த கண்டுபிடிப்பு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்றாரு ஒரு கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்ச உடனே அந்த கண்டுபிடிப்புக்கான பாராட்டுகளை பெற விரும்பவே மாட்டாரு அதுக்குள்ளேயே எங்கேயாச்சும் ஓடி போயிடுவாரு அவரோட ஆராய்ச்சி கூடத்துக்கள் இது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் நேற்றைய கண்டுபிடிப்பை பே பற்றி பேசி இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார் சரி இவ்வளோ கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு அவர் அப்படி என்ன படிச்சிருக்காரு ம் அவர் ஒழுங்காகவே படிக்கலை அவர் இத்தனைக்கும் சொல்லப்போனால் ஒரு பின்தங்கிய மாணவர் சரி நம்ம கதைக்குள்ளே போகலாம் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் பிப்ரவரி நாள் ஓஹயோ அப்படின்னு ஒரு நாட்டில் வந்து மிலான் எனும் ஊர்ல வந்து பிறந்தார் எடிசன் பெற்றோர் வந்து ஒரு நடுத்தர வகுப்பை சேர்ந்தவங்க தான் அவருடைய தந்தை சாமுவேல் எடிசன் அவர் வந்து ஒரு அமெரிக்க மர வியாபாரியாக இருக்காரு அவருடைய தாயார் நான்சி எடிசன் ஸ்காட்டிஷ் அவங்க ஸ்காட்டிஷ் பரம்பரையில் வந்து கெனடா கனடா அந்த நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி அவர் வந்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியையாக இருக்கார் இவங்களுக்கு எடிசன் வந்து ஏழாவதாக வந்து பிறந்திருக்காரு அதோட இவர் தான் கடைக்குட்டியாக இருந்திருக்காரு சிறு வயதுலேயே ஸ்கார்லட் காய்ச்சல் அப்படின்னு ஒரு நோயால் எடிசன் பாதிக்கப்பட்டார் அதனால் அவர் எட்டு வயசில் ஸ்கூலில் சேர்ந்தார் பள்ளியில் ஒரே மந்தமாக சேட்ட பண்ணுற மாணவராக இருந்த அவர் க்கு படிப்பு ஏறவே இல்லை அவங்களோட ஆசிரியர் திட்டினதுனால மூணு மாதத்தில் வந்து அவங்க ஸ்கூல்லேருந்து அவங்க அம்மா நிறுத்திட்டாங்க அதனால் அவங்க வீட்டிலையே சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க பாடங்கள் மட்டும் இல்லாமல் பைபிள் அது மாதிரி புனித நூல்களை படிக்கவும் அவங்க அப்பாவை வந்து அட்வைஸ் பண்ணுறாரு எடிசன் வந்து ஒவ்வொரு புத்தகங்களை படித்து முடித்த உடனே பத்து சென்ட் அதாவது நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ரூபாய் அந்த மாதிரி அங்கே உள்ள இது கொடுத்து உற்சாகப்படுத்தினார் பதினோரு வயசுக்குள்ள ரிச்சார்ட் பார்க்கர் தாமஸ் பைன் சர் ஐசக் நியூட்டன் அவங்களோட புத்தகங்களையெல்லாம் படித்து நல்லா கை தேர்ந்தார் எடிசன் சின்ன வயசுலேருந்து துரு துருவுன்னு வளர்ந்தவர் கோழி அடகாத்து குஞ்சு பொறிப்பதை பார்த்து நானும் முட்டைக்கு மேல் ஆஹ் உட்கார்ந்தா குஞ்சு பறக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டதோட மட்டும் இல்லாம அதை செஞ்சே பார்த்துருக்காரு நமக்கு வேணாலும் சிரிப்பு வரலாம் ஆனா அது அவருக்கு பிற்காலத்துல நல்லா உதவி செஞ்சிச்சு பள்ளியை விட்டு விலகுனதுனால அவர் ஆரம்பத்திலேயே ஒரு ரயில் நில நிலையத்துல ஆஹ் தந்தி இயக்குபவரா வேலை பார்த்திருக்காரு அங்கேயும் கூட ஒரு ஒரு ட்ரெயின் கோச்சு ஒரு ரயிலோட பெட்டியை வந்து அவரோட ஆய்வுக்கூடமாக மாற்றினார் அந்த பெட்டியையே அச்சகமாக மாற்றி வீக்லி ஹெரால்டு அப்படின்னு ஒரு வார பத்திரிகையை வந்து அச்சுட்டு வெளியிட்டார் அவர் எப்பப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்காரோ அப்பப்போல்லாம் அவரோட ஆய்வுக்கூடத்தில் போய் வேலை பார்ப்பார் ஒரு தடவை ரயில் வந்து குலுங்கி நின்று குலுங்கி போயிட்டுருக்கப்போ அந்த ட்ரெயினில் இருந்த ப்ராஸ்பரஸ் அது வந்து கீழே கொட்டி அந்த பெட்டியை வந்து தீ பிடிச்சிருச்சு இதனால் ஆத்திரமடைந்த ரயில் நிலைய அதிகாரி வந்து என்னென்னா எடிசோனோட அச்சு இயந்திரத்தையும் ஆய்வுக்கூடத்தில் உள்ள பொருட்களையும் வீசி எரிஞ்சிட்டாரு அது மட்டும் தன்னோட பலம் எல்லாத்தையும் ஒற்று சேர்த்து எசனோட கன்னத்துல வந்து ஓங்கி பல்லாடுன்னு ஒரு அரை அற விட்டாது அதுலேருந்து தான் எடிசனுக்கு ஒரு பக்கம் காது கேட்காமலே போயிடுச்சு அந்த அதிகாரியால உடல்ல மட்டும்தான் காயம் ஏற்படுத்த முடிஞ்சிச்சே அவரது உள்ளத்துலயும் வைராக்கியத்துலையும் ஒரு துளி கூட காயம் ஏற்படுத்த முடியலை ஏன்னா அவர் வைராக்கியமாக இருந்திருக்காருன்னு இதுலேயே கே தெரியுது ஒரு நாள் அந்த விபத்து நடந்த அதே ரயில் நிலையத்தில் வந்து தண்டவாளத்தில் ஒரு சின்ன பையன் வந்து விளாண்டுட்டு இருக்கான் அவனுக்கு எதிரிலேயே ஒரு ரயில் வந்து வேகமாக வரதன் வந்து கவனிச்சிட்டாரு உடனே கையில் இருந்த நியூஸ் பேப்பர்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போய் அந்த சின்ன பையனை காப்பாற்றிட்டாரு எடிசன் அந்த ரயில் நிலையத்தோட தலைமை அதிகாரியான அப்பா வந்து ரொம்ப மன மகிழ்ந்து போய் எடிசனுக்கு வந்து நன்றிகடன் பட்டாரு அதோட அவருக்கு தந்தி அனுப்புற கற்றுக் கொடுத்தாரு அஹ் விரிவாக கற்றுக்க கற்றுக்கிட்டாரு எடிசன் உடனே அந்த வேலையை விட்டுட்டு தந்தி அனுப்புற வேலைக்கு வந்து மாறிட்டாரு அந்த வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் இவர் கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாரு இத்துடன் இந்த பதிவு முடிந்தது நன்றி வணக்கம்